வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தி சேவை கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள தமிழகம் முழுவதும் உள்ள தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரி விலக்களிக்க தமிழக அரசு கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்றிய சட்ட திருத்தத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற இடைக்கால தடை விதித்துள்ளது தேர்வு அறிவிப்பானை முறையாக இல்லாததால் உடற்கல்வி சிறப்பாசிரியர் பணிக்கு தேர்வானோர் பட்டியலை ரத்து செய்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது மணிமுத்தாறு அணையிலிருந்து வரும் பதினோராம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி தேதி வரையும் கிருஷ்ணகிரி பாரூர் பெரிய ஏரியிலிருந்து வரும் பனிரெண்டு முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி வரையும் தண்ணீர் திறக்க முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததோடு தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் தில்லி என்ஐடியில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சந்தித்துள்ளாா் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐஜி சேவை தொலைத்தொடர்பு துறையில் பின்பற்றப்படும் என்று தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் செயலர் எஸ் கே குப்தா தெரிவித்துள்ளார் ராபர்ட் வத்ரா நெருங்கிய உதவியாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையின் சோதனை நடத்தி வருகின்றனர் வேகமாக வளர்ந்து வரும் உலகின் முதன்மையான பத்து நகரங்களின் பட்டியலில் தமிழகத்தின் திருப்பூர் திருச்சி சென்னை ஆகிய நகரங்கள் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளன கர்நாடகாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகத்தாட்டுவில் அரச முடித்துவராமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை அறிய செய்து ஒளிமயமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திடுங்கள் இன்னும் பல தகவல்களை அறிந்து கொள்ளிகள் நீண்ட காலமாக பரிசோதனையில் இருந்த தானியங்கி கார் சேவை அமெரிக்காவில் தற்பொழுது அறிமுகமாகியுள்ளது ஜப்பானில் பயிற்சியில் ஈடுபட்ட போது அமெரிக்க போர் விமானங்கள் மோதியதால் ஐந்து வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ராணுவ முகாம் மீது தலிபான்கள் தாக்குதல் நடத்தியதால் வீரர்கள் பலியாகியுள்ளனர் அமெரிக்கா தடையை மீறி ஈரானிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது சீனாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான வாவை உயர் பெண் அதிகாரியும் நிறுவனரின் மகளுமான மெங் வான் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் வணிகச் செய்திகள் தலைமை பொருளாதார ஆலோசகராக கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் என் பி எஸ் உடன் இணைக்கப்பட்ட புதிய பென்ஷன் திட்டம் வேண்டாம் என்று கோரிக்கை வைத்து வரும் நிலையில் மத்திய அரசு தங்களது பங்களிப்பினை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைக்க ஒபெக் நாடுகள் முடிவு செய்திருப்பதால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை நியூசிலாந்து இரண்டு என்ற கணக்கில் வென்றுள்ளது கேரளாவுக்கு எதிரான ரஞ்சி ஆட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் தமிழக அணி ஓவர்களில் இருநூற்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துள்ளது திரைச்செய்திகள் சிலகால இடைவெளிக்கு பிறகு இயக்குநர் வசந்த் இயக்கியிருக்கும் திரைப்படம் சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் விஜய் அட்லி கூட்டணியில் வெளியான தெரி மெர்சல் ஆகிய இரு படங்களும் வெற்றி பெற்ற நிலையில் இந்த கூட்டணி மூன்றாவது முறையாக மீண்டும் இணைந்திருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது பேட்ட படத்தில் வரும் உள்ளா பாடலின் வீடியோ வெளியாகியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்